ாய தோத்திரவேத்ரை கபானே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நம ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு வழக்கமாக சொல்கிற தியான ஸ்லோகங்களோட அர்த்தத்தை எல்லாம் பார்த்துட்டுருக்கோம் முதல் ஸ்லோகம் பகவத்கீதையவே தாயாக உருவகப்படுத்தி தோத்திரம் பண்ணித்து அதை நம்ம பகவத்கீதா ஸ்துதி அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா மாத ஸ்துதி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து ஸ்ரீவேதவியாசு இப்போ மூணாவது ஸ்துதி பார்க்க போகிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைத்தான் புகழ்ந்து சொல்ல போகிறது இது வழக்கமாக நான் கீதையை தொடங்குற போது இப்போ சொல்றேனே என்ற ஸ்லோகம் தான் அது பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்க ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே பிரபன்ன பாரிஜாத்தாய கிருஷ்ணாய நமஹா கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் அவரை சரணாகதி பண்ணினா அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணுறார் அவரே கீதையில் சொல்லியிருக்கார் ஏ யதாம் ஆம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவஜாமியகம் யார் எங்கிட்ட எதை சரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கு அதை நான் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறேன்னு நாலாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் பகவான் அவே தன்னை சரணமடைந்தவர்களுக்கு கற்பக விரக்ஷம் போன்று கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக பகவான் விளங்குகிறார் பிரபன்ன பாரிஜாத்தாய கிருஷ்ணாய நமஹா அபீஷ்டபலத்தை கொடுக்கிறவர் அவர் ஸ்தோத்திரம் பண்றோம் தோத்திரவேத்திர ஏக்கப்பானையே கிருஷ்ணாய நமஹா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோற்ற போது ஒரு கையில் சாட்டையையும் அந்த குதிரைகளோட கடிவாள கயிறையும் சேர்த்து பிடிச்சிருந்தார் தோத்திரம் பரம்பு குச்சி வேத்திரம்னா அதில் இருக்கிற கயிறு அந்த குதிரையோட கடிவாள கயிறையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் இந்த சாட்ட குதிரையோட கடிவாள கயிறை பிடிச்சிருக்கிறதோட தாத்பரியம் என்னன்னு கேட்டால் தர்மமான வழியில இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அது குறிக்கிறது அந்த தோத்திர வேத்திர ஏக்கப்பாணிங்கிறது தர்மசாஸ்திரத்தை குறிக்கிறது வேதத்தோட பூர்வபாகத்தை குறிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தர்மசாஸ்திரத்தை கடைப்பிடிச்சு இந்திரிய நிகிரகத்தோட உலகத்தில் வாழணும் புலநடக்கம் எப்பவும் வேணும் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற கருத்தை குறிக்கிறது பகவானுக்கே ஹிருஷிகேஷன் ஒரு பேர் இந்திரியங்களையெல்லாம் நிகிரகம் பண்ணவன் அர்த்தம் அப்புறம் அடுத்தது ஞானமுத்ராய அதாவது கட்ட வரலையும் ஆழ்காட்டி வரலையும் சேர்த்து பிடிச்சுண்டு மற்ற மூணு வரலையும் நீட்டின்னு இருக்கிறது அதுக்கு பேர் சின்முத்ர ஞானமுத்திர பத்ரமுத்ர அப்படின்லாம் அதுக்கு பேர் கட்டவரலுங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறது ஆழ்காட்டி வரல் வந்து ஜீவாத்மாவை குறிக்கிறது மற்ற மூணு வரலும் மூன்று குணங்களையும் மூன்று சரீரங்களையும் மூன்று அவஸ்தைகளையும் குறிக்கிறது இந்த ஜீவாத்மாவாகி ஆழ்காட்டிவரல் மூலம் நாம் சொல்கிற ஜீவாத்ம தத்துவம் மூணு சரீரத்தோடையும் மூணு அவஸ்தையோடையும் மூணு குணங்களோடையும் சேர்ந்துண்டு சம்சாரத்தில் உழல்வது பரமாத்மா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பரமாத்மா இல்லைன்னா இந்த நாலு விரலுமே ஒன்றும் பண்ண முடியாது அசம்சாரியான பகவான் பரமாத்மா கட்டவரல் மாதிரி இருக்கார் கட்டவரல் ரூபத்தில் ஹதயத்தில் இருக்கார்னே வேதம் சொல்லுகிறது அதுக்கெல்லாம் நிறைய தத்வார்த்தங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த கட்டவரலாகிய பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா சேர்ந்து இருக்கிறத குறிக்கிறது அப்போ தான் இந்த விரல் ஒரு சைபர் மாதிரி ஒரு பூஜ்யம் மாதிரி இருக்கோ அது மாதிரி வாழ்க்கை நிறைவாக இருக்கும் கட்டவர்களுக்கும் ஆழ்காட்டியவர்களுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது ஆனால் ஆழ்காட்டியவர்கள் கட்டவர்களோடு சேர்ந்துதுன்னா அது ஒரு ரவுண்ட் ஆகிடுறது ஒரு வட்டம் ஆகிடுறது அப்போ அது வாழ்க்கையில் நிறைவு ஏற்படுறது அதை குறிக்கிறதாக இதை அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆகவே இந்த ஒரு கையில் ஞான முத்திரை இதுதான் ஞான காண்டம் கடவுளை பற்றியும் நமக்கு இருக்கிற உறவை உபதேசம் பண்ணுற பாகம் ஆக வேதத்தோட கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய அமைப்பே காட்டிவிடுறது தோத்திரவேத்திர ஏக பாணிங்கிறது தர்மசாஸ்திரத்தை குறிக்கிறதாக அர்த்தம் பண்ணிக்கிறோம் இந்த ஞானமுத்ரேங்கிறது பிரம்மசாஸ்திரம் ஞானகாண்டம் இதை குறிக்கிறதாக நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்புறம் அடுத்தது கிருஷ்ணாய கிருஷ்ணன்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லுவார்கள் பெரியோர்கள் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துபவன் என்று ஒரு பொருள் உள்ளத்தை கொள்ளை கொள்பவன் கவர்பவன் என்று ஒரு பொருள் கிருஷ்ணன் எல்லாருக்கும் பரம சௌக்கியத்தை கொடுக்கறதுனால உள்ளம் கவர் கல்வனாக அவர் விளங்குகிறார் கீதா அமிர்த துகே நம இந்த பகவத்கீதை அமிர்தம் நம்முடைய பிறப்பு இறப்பு சூழலாகிய சம்சாரத்தை அடியோட நீக்கக்கூடியது பகவத்கீதைங்கிற அமிர்தத்தை கறந்து கொடுத்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு கடைசியில் முடிக்கிறோம் பத்தி அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறது ஆகவே பிரபன்ன பாரிஜாத்தாய கிருஷ்ணாய நம இல்லாட்டி பிரபன்ன பாரிஜாத்தாய நமான்னு சொல்லலாம் தோத்திரவேற்ற ஏகபாணையே நம ஞானமுத்ராய நம கீதாமிருததுகே நம கிருஷ்ணாய நம என்று இந்த ஸ்லோகத்தை நன்றாக புரிந்து கொள்வோம் இருப்பதை விட மஸ்தகமாகிய மூளையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்முடைய